ஏழு பொறுப்பில் ஆரம்பிப்பில் சிறந்தது தேவைக்கு போக உள்ளதிலாகும் ஒருவர் பேணிதலாக நடக்க விரும்பினால் அல்லாஹ் அவரை பேணுதலாகி வைப்பான் யார் தேவையற்றி இருக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை தேவையற்ற ஆக்கி வைப்பான் என்று நபி சொல்லாஹல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு இரண்டு ஏழு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று நான்கு